நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச கிரிக்கெட்டில் இரண்டாவது முறையாக நான்கு பந்துகளில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் லசித் மலிங்கா இரண்டு நிலையான சுகாதாரம் குறித்த தேசிய பட்டறை மற்றும் கண்காட்சி வீட்டு வசதி மற்றும் நகர விவகார அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது மூன்று இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக ரவிசாஸ்திரி நியமிக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பதினெட்டு வயதில் மல்யுத்தத்தில் இந்தியாவின் முதல் ஜூனியர் உலக சாம்பியனானது யார் இரண்டு உலக மனிதாபிமான தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது மூன்று முதல் மத்திய வேதியில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்